அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் தந்தை மகற்கு நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்பாவானவர் தன்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியம் நன்மை என்ன என்னவென்றால் அவயத்து நன்றாக படித்தவர்களுடைய சபையில் முந்தி இருப்ப சிறந்து மேலோங்கி விளங்குமாறு செயல் செய்வதாகும் சபையில் அறிஞர்கள் சபையில் இவன் நன்றாக கற்றவன் நல்ல ஒழுக்கமானவன் என்ற பெயர் எடுக்கும்படி செய்வது தான் அப்பாவுடைய வேலைங்கிற அப்பா அம்மா எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த பொறுப்பு இருக்குது முக்கியமாக அவர் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி நன்றினா புண்ணிய செயல் நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நன்றிங்கிறதுக்கு புண்ணியம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு ஆக அப்பா வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது நல்ல கற்ற அறிஞர்கள் ஆக்க வேண்டும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக ஆக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து வேண்டும் நன்றிங்கிறதுக்கு நன்மை நல்ல செயல் அப்படின்னு அர்த்தம் பண்ண வேண்டும் இந்த குரட்பாக்களில் ரெண்டிலேயும் ஏழு எட்டு ஆகிய குரட்பாக்களில் தந்தை மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உபதேசித்திருக்கிறார் அதாவது சமூகத்தில் தரத்தை உயர்த்தி இருக்க வேண்டிய பொறுப்பு ஒரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது நம்முடைய முன்னோர்களை காட்டிலும் நாம் தரத்திலே உயர வேண்டும் அதற்காக முன்னோர்களை குறைவானவர்கள் நினைக்கக்கூடாது அறிவிலும் ஒழுக்கத்திலும் தரம் கூடிக்கொண்டே வர வேண்டும் எப்படி ஒரு பொருளை தயாரிக்கின்றவன் காலப்போக்கிலே நன்றாக அதை செய்யக்கூடிய திறமை உடையவனாக ஆகிறானோ அப்படி பரிமேலிழகர் சொல்லுகிறார் பொருளுடையவன் ஆக்குதல் முதலானவை பின்னே துன்பத்தை தருதலின் அவை நன்மையை தருவனவாகா என்பது கருத்துனர் நல்ல பொருளாதாரத்தில் மேம்படும்படி செய்கிறது பின்னால துன்பத்தை கொடுக்குமா இது தெளிவாகவே சொல்கிறார் பரிமேலிழகர் அறிவும் ஒழுக்கம் உடையவனாக இருக்கும்படி செய்கிறது தான் முக்கியமே தவிர அவன் பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக ஆக்கிறது பின்னால் துன்பத்தை தரும் என்று பரிமேலழகர் தெளிவாக சொல்கிறார் பொருளுடையவன் ஆக்குதல் முதலானவை பின்னே துன்பத்தை தருதலின் அவை நன்மையை தருவனவாகா என்பது கருத்து பணத்தை நிறைய சேர்த்து குழந்தைக்கு கொடுத்தா அறிவையும் ஒழுக்கத்தையும் கொடுக்காம அது பல துன்பத்தை தரும் நன்மையை தராது என்ற கருத்தும் இருக்கிறதுங்கிறார் இதனால் தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடன் கடமை நன்கு உணர்த்தப்பட்டது வீடு வாசல் போன்ற வசதிகள் பிற்காலத்தில் மனிதனுக்கு துன்பத்தையே தருகின்றன அறிவில்லை ஒழுக்கம் இல்லை வெறும் வீடு வாசலை வச்சுன்னா என்ன பண்றேன் தந்தை மகனை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் அந்த கால கல்வி முறையை மனதிலே கொண்டு இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த காலத்தில் நன்மை பணம் தான் நினைக்கக்கூடாது பணம்தான் சத்ரு அறிவும் ஒழுக்கமும் இல்லாத இடத்தில் இருக்கக்கூடிய பணம் சமூக கேடு என்பதை மறக்கக்கூடாது திருவள்ளுவர் பொதுவாக அனைவருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து திருவள்ளுவர் காலத்தில் இன்றைய மெக்காலே கல்வி முறை நிச்சயமாக கிடையாது அறிவில் சிறந்த நூல்கள் நம்முடைய தேசத்தில் கொட்டி எத்தனையோ நூல்கள் காலவெள்ளத்தில் அழிந்து போயிருக்கின்றன சென்ற நூற்றாண்டில்தான் ஊவே சுவாமிநாதையர் அவர்கள் அரும் நூல்களை தேடி தேடி பதிப்பித்தார் பதினெண் கீழ்கணக்கு பத்துப்பாட்டு எட்டு தொகை திருகடுகம் போன்ற எண்ணற்ற நூல்கள் இருக்கின்றன அந்த நூல்கள் அனைத்துமே அறத்தை பற்றி கூறுகின்றன அல்லது அரசனை புகழ்ந்து பாடுகின்றன அஸ்வசாஸ்திரம் கஜசாஸ்திரம் போன்ற நூல்களும் இருந்திருக்கின்றன அரசருக்கு தேவையான பல வித்தைகளை குறித்த நூல்கள் இருந்தன எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது அறக்கல்விதான் ஜெகவீரபாண்டியனார் மேற்கோள்களாக சிலவற்றை கூறுகிறார் புறநானூறு முன்னூற்றி பன்னிரெண்டு விநாயக புராணம் இவற்றையெல்லாம் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே இது புறநானூற்றில் முன்னூற்றி பன்னெண்டாவது பாடலாக இருக்கிறது சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே விநாயக புராணத்தில் சொல்லப்படுகிறது எழுமை பிறப்பும் தீவினை வந்து எய்தா சிறப்பும் தென்புலத்தார் முழுதும் உவக்கும் கடன் சால முடிக்கும் ஆன்பும் பெறுதலினால் பழுதில் தவங்கள் மிகப் பயந்த மைந்தர் தமை அவர்க்கு குழுமும் அவையில் முந்தியிருப்ப அறிவு கொளுத்த வேண்டுமால் எழுகின்ற பிறவிகளிலெல்லாம் தீமை வராத வண்ணம் காப்பதற்கும் முன்னோர் கடன் தீர்ப்பதற்கும் பல தவங்கள் பெற்ற மகனை அவையில் முந்தியிருக்குமாறு அறிவுடையவனாக ஆக்க வேண்டும் என்பது இந்த பாடலின் கருத்து பின்னால் சொல்லுவார் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அகவே கல்வி தான் பிறவிகள் தோன்றும் அறிவும் ஒழுக்கமும் தான் பிறவிகள் தோறும் பயன் தரும் பொருளாதாரம் வீடு வாசல் போன்றவைகளெல்லாம் தோட்டம் துறவெல்லாம் கொடுக்க ஆனால் இது ஒழுங்காக இருந்தால் மற்றதெல்லாம் தானாக வரும் ஆகவே இந்த குரட்பாவின் பொருள் கற்றவர் சபையில் எல்லோரைக் காட்டிலும் உயர்ந்தவனாக மகனை ஆக்குவது தந்தையின் மிக முக்கியமான கடமை என்பதுதான் இந்த குரட்பாவின் பொருள் தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி அவைய மனமார்ந்த பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற